வணக்கம் இருபத்தி ஆறு ஜூன் இரண்டாயிரத்தி இருபது வானொலியின் பொது அறிவு குவியலுக்காக மணக்கால் ஐயம்பேட்டையில் இருந்து டி நாராயண முதலில் நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் எஷகனா கர்நாடக மாநிலத்தில் நடன வடிவமாகும் 2. இந்திர பிரஸ்தா மின் டெல்லி மாநிலத்தில் அமைந்துள்ளது 3 சந்தோலி தேசிய பூங்கா இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அமைந்துள்ளது இனி இன்றைய கேள்விகள் 1. ரஷ்யாவின் நாணயம் என்ன 2. குழந்தை தொழிலாளர்களுக்கான கல்வி திட்டத்தை சமீபத்தில் எந்த மாநில அரசு தொடங்கியுள்ளது 3. பழங்குடியினர் விடுதிகளுக்கு ஐஎஸ்ஓ சான்றிதல் பெற்ற முதல் மாநிலம் எது நன்றி மீண்டும் சந்திப்போம்